நன்றிய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அழிமையிலும் வெண்டைக்காய் நாட்டுக்கோழி முட்டை வருவல் செய்ய பொருட்கள் வெண்டைக்காய் அரை கிலோ நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு கடுகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி சிறிது செய்முறை முதல்ல வெண்டைக்காய் நல்ல பொடியை கட் பண்ணிடுவோம் சப்பத வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டு இந்த வெண்டைக்காயம் போட்டுவோம் நல்லா வதக்குவோம் அந்த தேவையான அளவு உப்பு போட்டேன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாது உடனே உப்பு போட்டேன்னா உப்பு போட்டு மஞ்சப்படி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் வெண்டைக்காய் வெந்ததும் அந்த வெண்டைக்காயும் ஒரு ஓரமாக ஒதுக்கிடுவோம் நடுவில் வெண்டைக்காய் இல்லாமல் கேப் வச்சுட்டு அந்த கேப்பில் இந்த முட்டை ரெண்டுத்தையும் உடச்சு ஊத்தி அதனால எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதுக்கு அப்புறம் இந்த வெண்டைக்காய அதோட மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்னா டாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கொத்தமல்லி தாயை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும்னா சுபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெண்டைக்காய் நாட்டு கோழி முட்டை வருவது பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்